நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் நன்றாக பேசுவது நல்லதுதான் ஆனால் நன்றாக செய்வது அதைவிட நல்லது ஆம் நன்றாக பேசுவது நல்லதுதான் ஆனால் நன்றாக செய்வது அதைவிட நல்லது என்கிறார் கிளாக் நன்றி வணக்கம்